ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராதம்ங்கிற தலைப்பிலே நாம் ஸ்ராத்திலே சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தங்களையும் பார்த்துன்னு வர்ற சந்தர்ப்பத்தில் சில முக்கியமான விஷயங்களே பார்த்துன்னு வரும் அதிலே ஒவ்வொரு ஜீவனுக்கும் பிரம்மா புண்ணிய பாபங்களை எழுதுறத்துக்கும் அந்த ஜீவனுடைய சகாயத்திற்காகவும் சில தேவதைகளே சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்கார் பிரஜாபதி அதில் துவாதசிரவணர்கள்னு பன்னெண்டு பேர் இருக்கா அந்த பன்னெண்டு பேர்கள் என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு ஜீவனுடைய புண்ணிய பாபங்களையும் வருஷப்படுத்தி இவன் எந்த வரிசையில் புண்ணிய பாபங்களை அனுபவிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறா அவர்கள் கடைசியாக அந்த ஜீவனுடைய புண்ணியபாபங்களை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வராவா பூலோகத்திற்கு வரா அந்த துவாதச சிரவணர்கள் பன்னெண்டு பேர்கள் அவர்கள் அந்த சபிண்டீகரண ஸ்ராத்தத்தில் வர்றதுனால தான் அந்த துவாதசிரவணர்களுடைய திருப்திக்காகனு ஒரு பிராமணரை சாப்பிட்ற அளவு அரிசி பாசிப்பருப்பு வெள்ளம் வாழைக்காய் காய்கறிகள்லாம் வச்சு வெங்கலப்பானை சிப்பிள் தட்டு சாப்பிட்றதுக்கான தம்பாளம் எல்லாம் வச்சு தானம் பண்ணணும் அப்படி தானம் எதுக்காக பண்ணுறதுன்னா அந்த துவாதசிரவணர்களுக்கு என்ன காரியம்னா தர்மராஜருடைய சதஸில் இவன் இவ்வளோ புண்ணிய கர்மாக்களை பண்ணியிருக்கான் இவ்வளோ பாபகர்மாக்கள் பண்ணியிருக்கான் இந்த வரிசையில் இவன் புண்ணியபாபங்களை அனுபவிக்க வேண்டியவன் அப்படின்னு அந்த சபையில் சொல்கிறவர்கள் இந்த சிரவணர்கள் அவர்களுடைய திருப்திக்காக நாம் இந்த தானத்தை பண்ணுறோம் இந்த ஜீவனை பற்றி அங்கே இருக்கிறவா எல்லாம் என்ன பேசிக்கிறா அப்படின்னு பார்ப்பா அந்த துவாதசிரவணர்கள் ஆகையினாலே தான் அந்த சபண்டீகரணம் முன்னாடியோ அல்லது ஆன பிறகோ சரமஸ்லோகம்னு சொல்கிறதுன்னு ஒரு வழக்கம் அந்த ஜீவன் எந்த நாளில் பிறந்தான் அவன் பண்ணின புண்ணிய அவன் பண்ணின விரதங்கள் பூஜைகள் அவனுடைய தகப்பனார் அவர்களுடைய பெருமைகள் இதெல்லாம் சொல்லணும் அந்த இடத்துல அதற்கு சரமஸ்லோகம்னு சம்பிரதாயமாக இருக்குது அப்படி சொல்லணும் அந்த ஜீவன் பண்ணின பராக்கிரமங்கள் அந்த ஜீவன் பண்ணின நல்ல காரியங்கள் இதெல்லாம் சொன்னால் அந்த சிரவணர்கள் இந்த ஜீவனை பற்றி நல்ல விஷயங்களாக இங்கே எல்லோரும் பேசின்னு இருக்கா அப்படின்னு தர்மராஜருடைய சதஸில் போய் சொல்கிறான் அப்படி சொல்கிறதுனால முதல்ல புண்ணியத்தை அனுபவிப்பான் அந்த ஜீவன் அப்படிங்கிறதுனால இதை சொல்கிறதுன்னு வழக்கம் சரமஸ்லோகம் வாசிக்கிறதுன்னு வழக்கம் அப்படி துவாதசிரவணர்கள் இந்த புண்ணியபாகங்களை அனுபவிக்கிற வரைக்கும் அவ கூட இருக்கா பிறகு விஸ்வே தேவர்கள்னு வரா கூட வராவ அந்த விஸ்வே தேவர்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பிரம்மாவனால் பண்ணப்பட்டவர்கள் விஸ்வகர்மாவனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் விஸ்வே தேவர்கள் இந்த பித்திருக்களோடு கூடவே இருக்காவா அப்படிங்கிறதுனால தான் நாம் ஸ்ராத்தம் பண்ணுற பொழுது முதல்ல விஸ்வே நாம் இடம் வைக்கிறோம் அது வரையிலும் சப்பிண்டீகரணம் வரைக்கும் விஸ்வே தேவருக்குன்னு அந்த ஜீவனுக்கு நாம் பண்ணக்கூடிய சிராதங்கள் அந்த சபிண்டீகரணம்னு ஆயிடுச்சுன்னா அதிலிருந்து தான் விஸ்வே அந்த ஜீவனுக்கு கூட வரா பித்திருக்களாக இருக்கிற பொழுது கூட இருக்கிறவா விஸ்வே அவர்கள்தான் கூட இருக்கா இந்த பித் இந்த இந்த பூலோகத்தில் என்ன காரியம் செய்தாலும் அதை கொண்டு போய் அவனிடத்தில் சேர்ப்பவர்கள் விஸ்வே அப்படி இந்த விஸ்வ தேவர் ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரியான விஸ்வ தேவர்களே நாம் ஆராதிக்கிறோம் அதாவது நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்திலே சொல்லக்கூடிய விஸ்வ தேவர்கள் வேறு சபிண்டீகரணம்னு சொல்லக்கூடியதான ஸ்ரார்த்தத்தில் சொல்லக்கூடிய விஸ்வ வேற நாந்தி ஸ்ராத்தத்தில் சொல்கிற பொழுது விஸ்வ தேவர்கள் வேறு சோமயாகங்கள்ல சொல்கிற பொழுது சொல்லக்கூடிய விஸ்வ தேவர்கள் இப்படி வேறு வேறு விதமாக விஸ்வ தேவர்கள் அதில் இந்த பித்தர்களோடு கூட உள்ள விஸ்வதேவர் அந்த பிதற்களோடவே இருப்பா இந்த பித்தர்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தமோ எதுவாக இருந்தாலும் அவர்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவா அந்த விஸ்வதேவர்கள் அந்த விஸ்வதேவர்களோடு கூட த்ரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகம் ஆரம்பிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த திவ்ய தேகத்தை எடுத்துண்ட பித்தர்க்களோடு கூட புரா மேருகிரே ப்ருஷ்டே விஸ்வே தேவி சஹிதாக அந்த மேரு பருவத்திலே பித்திருக்கள் வாசம் பண்ணுறா விஸ்வே தேவர்களோடு கூட அப்படியே அங்கே இருந்துட்டுருக்கா அந்த சமயத்தில் அங்கே ஒரு கன்னிகை ஒரு பொன் குழந்தை அங்கே வந்த கன்னியா காந்திமதி திவ்யா புரதா பிராஞ்சலி ஒரு கன்னிகை கையில் புஷ்பங்கள்லாம் எடுத்துண்டு அப்படியே வந்தா அந்த கன்னிகையை பார்த்த உடனே பிதற்களுக்கு ஒரு பிரேமம் வந்துடுச்சு அந்த கன்னிகை நேரத்தில் ஒரு பிரியம் ஏன்னா பூலோகத்திலேருந்து வரா இந்த குழந்தை அப்படின்னு அந்த பித்தர்களுக்கு அந்த குழந்தை என்ன அது மாதிரி குழந்தையை பார்க்கவே இல்லைவா பித்திருக்கள் திவ்ய தேகத்தோடு இருக்கா மேறு பருவத்திற்கு யார் போக போகிறாள் புதுசாக இந்த கன்னிகையை பார்த்த உடனே அவளுக்கு இந்த பூலோகத்தில் தாங்கள் இருந்த ஞாபகங்கள்லாம் வந்து கொடுத்தோம் அந்த பித்தர்களுக்கு உடனே அந்த பொன் கூப்பிட்டு அந்த பொன் குழந்தைகிட்ட பிதற்கள்லாம் ஆசையோடு கேட்குற தாமூச்சுஹூ பிதராக திவ்யாக ஏ தத்திராசன் சமாக்தாக அத்தனை பேரும் வந்து அந்த பொன் பார்த்து கேட்குற காசிபத்ரே பிரபு கோவா பவத்தியா வத்துமருகசி நீ யாரம்மா நீ எங்கேருந்து வரே நீ யாராத்து பொண்ணும் அப்படின்னு கேட்குற பிதிருக்கள் அவள் கேட்டோன்னே அந்த பொன் குழந்தை அவளை பார்த்து சொல்லித்து என் பேர் ஊர்ஜான பேர் ஸ்வதானு இன்னொரு பேர் எனக்கு நான் சந்திரனுடைய பொண்ணு தகப்பனார் சில வஸ்துக்களை இங்கேருந்து எடுத்துன்னு வர சொல்லி எனக்கு என்னை இங்கே அனுப்பியிருக்கார் அதற்காகத்தான் நாங்கள் நான் இங்கே வந்திருக்கேன் எடுத்துன்னு கிளம்ப போகிறேன் இப்போது அப்படின்னு சொன்னான் அந்த குழந்தையை பார்த்த உடனே இவாளுக்கு மேலும் மேலும் அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டே இருக்கணும்னு தோணித்து பிதற்களுக்கு தேஹிதா வஜஸ்ருத்வா பிதராக திவ்யமானுஷாக தஸ்யா முகம் நிரீக்ஷந்தஹா நதிருப்தி மதிஜக்மிரே அவள் நான் போயிட்டு வரட்டும்மா அப்படிங்கிறா போயிட்டுவான்னு சொல்கிறதுக்கு மனசில்லை பித்தர்களுக்கு அவள்கிட்ட ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுறா அவளை அப்படியே ஏக்கத்தோடு பித்தர்கள் பார்த்துட்டே இருக்கா இவ கிளம்பிட போகிறாள்னு பித்தர்களுக்கு கவலை பார்த்துட்டே இருக்கா இதை பக்கத்தில் இருக்கிற விஸ்வ பார்த்தா விஸ்வே தேவாஸ்தான் ஜாத்வா கன்னியாமுக நிரீட்சகானு யோகச்சுதான் நிரீக்ஷைவ விஹாயத் திருதிவங்கதாக அந்த விஸ்வ என்ன நினச்சுன்றா இந்த பித்திருக்கள் இவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையோடு பார்க்குறாளோ அப்படின்னு நினச்சுனுட்டார் விஸ்வ தேவர்கள் அப்படின்னு நினச்சுனுட்டா நினச்சேன் ஏன் இது இப்படி ததும்பு ஏன் இப்படி ஏக்கத்தோடு இந்த கன்னிகையை வா பார்க்குறா இந்த பொண்ணனுடைய அழகை பார்த்து வா மயங்கிட்டா போல இருக்குன்னு அப்படி நினச்சிண்டு சரி இந்த பித்திருக்கள் பாபகர்மாவை ஆரம்பிச்சுட்டா இங்கே வந்து இனி நாம் இங்கே பக்கத்தில் இருக்கப்படாதேன்னு விஸ்வதேவர்கள் பித்திருக்களை விட்டுட்டு அவா சொர்க்கத்தை நோக்கி கிளம்பி போயிட்டா விஸ்வயதேவர்கள் அவ்வளோதான் அதற்கப்புறம் அந்த பொண்ணோட கொஞ்ச நாளைக்கு பேசின்னு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுது அந்த குழந்தை கிளம்பி போயிட்டா பித்தற்களுக்கு அதற்கப்பறம் அன்ன ஆகாரம் இல்லாமல் போயிடுது ஏன்னால் இந்த பூலோகத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்களை பித்தற்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவாக விஸ்வ தேவர்கள் அவர்கள் கிளம்பி போயிட்டால் பித்தர்களுக்கு ஆகாரம் பசி பசி பசி பசின்னு ரொம்ப அலையரற பித்தக்கள் பசியோடு கூட இங்கே சுற்றி சுற்றி வர ரொம்ப துக்ககரமாக போயிடுத்து பித்திருக்களுக்கு ஏன் திடீர்னு இப்படி ஒரு நமக்கு இப்படி ஒரு நிலை வந்துடுத்தோன்னு பித்தற்கள் ரொம்ப கவலைப்பட்டு அழுதா மேற்கொண்டு என்ன ஆச்சுன்னா அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்